அவர் இப்போது வாழும் மனிதர்களில் இதுபற்றி என்னை விட அதிகம் தெரிந்தவர்கள் எவரும் இல்லை அது ஒரு வகை காட்டு மரத்தினால் செய்யப்பட்டது இன்னாருடைய அடிமையான இன்னார் தான் அதை நபி அலிஹி வசல்லி தொழுகைக்காக அவர்களுக்கு பின்னால் மக்கள் எல்லாம் நின்று தொழுதனர் நபி சொல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் ஓதிவிட்டு ருக்கு செய்தார்கள் மக்கள் அவர்களுக்கு பின்னால் ருக்கு செய்தார்கள் பின்னர் நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் தலையை உயர்த்தி பின் வாங்கி வந்து தரையில் சுஜுது செய்தார்கள் பின்னர் மின்பர் மீது ஏறினார்கள் தரையில் சஜிதா செய்தார்கள் இதுதான் அந்த மேடையின் நிலையாகும் என்றார் அலி பின் அப்துல்லா தம்மிடத்தில் அகமது பின் ஹம்பல் இந்த ஹதீஸை பற்றி கூறும்போது மக்கள் நிற்கும் இடத்தை விட உயரமான இடத்தில் நபி சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் நின்றார்கள் என்றுதான் இந்த ஹதீஸின் மூலம் நான் அறிகிறேன் எனவே ஜமாத்தாக தொழும்போது இமாம் உயரமான இடத்திலும் மக்கள் தாழ்ந்த இடத்திலும் நின்று தொழுவது தவறில்லை என்பதுதான் இந்த ஹதீஃபின் மூலம் அறிய என்று கூறியதாக சொன்னார் இது விஷயமாக சுஃபியானி பின் உயனா அதிகமாக கேள்வி எடுக்கப்பட்டுள்ளார்கள் அவற்றை அவரிடமிருந்து நீங்கள் செவியுறவில்லையா என அலி பின் அப்துல்லா அஹமத் பின் ஹம்பலிடம் கேட்டார் அதற்கு அவர்கள் இல்லை என பதில் கூறினார்கள்